அவர்களை நான் பார்த்ததில்லை அதாவது பிற்காலத்தில் வருவார்கள் ஒன்று ஒரு கூட்டத்தினரிடம் பசுமாட்டின் வாள்கள் போல் சாட்டைகள் இருக்கும் அதன் மூலம் மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள் ஆடைகள் திறந்து அரைகுறை நிர்வாணமாக உள்ள பெண்கள் அவர்கள் பிறரை கவர்ந்திருப்பர் பிறரிடம் சாய்வர் அவர்களின் கூந்தல் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ்கள் போல் இருக்கும் இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் வாடை இன்ன தூரத்தில் இருந்தும் ஆனால் அவர்கள் அந்த வாடையை நுகரமாட்டார்கள் என்று நபிசல்லம் லாஹம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்று இரண்டு